இந்த ஜத்து இப்ப எப்படி இருக்கோ இப்படி இல்ல வேற மாதிரியா இருந்தது இல்லவே இல்லைங்கிறதே கிடையாது இந்த ரூபத்துல இல்லையே தவிர வேற ஒரு ரூபமாக இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படியானால் எந்த ஒரு ரூபத்துல இருந்ததோ அந்த ரூபந்தான் அந்த ஈக்ஷணத்துக்கு விஷயமா அவர் ஈக்ஷனம் பண்ணினாரு அந்த ஈக்ஷணத்துக்கு விஷயமாக இருந்தது இந்த ஜெகத்தினுடைய பூர்வரூபம் அந்த பூர்வரூபத்தை பத்தி வளர்க்கும் போதுதான் இவரானியே எல்லாம் போட்டுட்டார் அவித்தேயம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இங்க போட்டிருக்காரு அதனால அந்த அவித்தேயம் ஆகியன்னு சொல்லக்கூடிய அந்த பதார்த்தமே பகவானுடைய ஈஸ்வர ஈக்ஷணத்துக்கு விஷயமாக இருந்தது அப்படியானால் அதித்தியம் எப்படி சொல்லலாம் அதுவே இருந்திருக்கு மாயன் இருந்திருக்கு ஈஸ்வரன்பத்திற்கு முன்னாடி இல்ல தத்யம் அனிர்வசனையேன்னு அதுக்காக தான் போட்டேன் சத் சத்தியம் இல்லையா அது என்ன சொல்லியிருக்கு சத்து ஏக்கமியவா அப்படின்னு சொல்லியிருக்கு சத்தியம் ஒன்னே ஒண்ணு இந்த மாயங்கிறது சத்தியம் இல்லையே அனில் வச்சனீய பதார்த்தமா இருப்பதுக்கு இதனால ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த இதுலேருந்து கிடைக்கிறது நாமரூபே அவ்யாகிருதேதே அந்த பதார்த்தத்தை வேற எந்த சப்டே சொல்ல முடியாது அதை சொல்றதுக்கு இந்த எகத்து உற்பத்தியாகத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்லலாம் ோ மாயான பேருந்தோக்கலாம் கொண்டாபாதியோடு மாயா உபாதி வருங்கிட்ட போட்டுட்டா போட்டு ம்ரஞ்சிக்க பிரி கே கேட்ட நமக்கெல்லாம் வந்து ஞானம் வரணும்னு நமக்கு அந்த ஞானேந்திரியங்கள் சரீரம் எல்லாமே வேணும் இதெல்லாம் இல்லாம ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது ஈஸ்வரனுக்கும் அதே மாதிரிதானே இருக்கணும் அவர் ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சு பார்க்கணும்னு அவருக்கும் அந்த ஜியானியம் திரும்ப அந்த விஷயிலும் போக்குவரத்துலாம் பண்ணிட்டாமா அதெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி சிருஷ்டிக்கு பூர்வ காலத்துல அவர் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணினாருன்னா அது எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வி எழும்புறதே இல்லை இந்த கேள்வியே வர முடியாதுன்னு சவித பிரகாசவத் பிரம்மண நித்தியசாதன அபேட்சா அனுபவத்தை அவதரது என்னுடைய கேள்விக்கு நான் ஈஸ்வரனுக்கு கண்ண ஜனம்னு சொல்லல உண்டாகணம்னு சொன்னா அதுக்கு காரணம் தேவை ஜீவனுக்கு விஷய ஜானம் உற்பத்தியாக வேண்டியது அதுக்காக ஞானம் தெரியும் அப்படின்னு சில காரணங்கள் இருக்கு பல காரணங்கள்லாம் தேவைப்படுறாரு ஆனா ஈஸ்வரனுடைய தியானம் சொரூபஞ்யானம் ஏதாவது காரணம் வேணுமா அவருக்கு இந்திரியம் எப்படி சொரூபம் ஜானமா இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனாலே நித்திய ஜானத்துக்கு ஜான சாதனம்ங்கிறது தேவையே இல்லை காரணாபேட்சையே கிடையாது அவருக்கு இந்திரியம் எப்படி அவர் வந்து எப்படி ஆலோசனை பண்ணினார் கேள்வியே கேட்க முடியாது வேண்டிய காரணமாக ஜானேந்திரியங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த ஜானேந்திரியங்கள்லாம் ஏன் அவனுக்கு தேவைப்படுறதுன்னு கேட்டான் அவனுடைய தியான ஸ்வரூபம் அவித்தியால மறைஞ்சி அதை திருப்பியும் கொஞ்சம் அபிவியக்தி பண்றதுக்காக இந்திரியங்கள்லாம் தேவைப்படுறது இந்திரியங்கள்னால அதாவது மனோவருத்தி ஏற்படும் போது அந்த அவித்தியக்கு அபிபவம் ஏற்படுறது அப்படின்னு சொல்றேன் நம்ம மனோவருத்திக்கு மூணு எதுக்காக விற்த்தி இன்னும் ஒண்ணு ஒத்துக்கணும் அந்த விற்த்தியான விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அந்த விற்பியுடைய வேலை என்ன அப்படிங்கறத பத்தி பிரதிகரம வியவஸ்தான ஒரு பிரகரணத்துல விசாரணை நிறையப்பட்டிருக்காங்க அதுல சம்பந்தார்த்தாவிறிகி அப்படின்னு ஒரு மதம் சில பேர் ஆவரண அபிபவார்த்தாவிறிகி அப்படின்னு சொன்னா அபேதார்த்தாவிறிகா இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு அந்த விஷயம் அதுக்கு சுருக்கமா சொல்ல போனா இந்த ஜீவனுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லையா அதனால ஜீவனுக்கு அந்த விஷயம் தெரியல ஒரு பிரகாசம் பிரகாசத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் வந்தாதானே அந்த விஷயத்த பிரகாசிக்கிறது அதுக்கும் நடுவில் ஒரு வியவகானம் இருந்து கொடுத்து அப்படின்னு சொன்னா பிரகாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே ஏற்படல அதனால தெரியல இப்ப ஜீவனுக்கு ஏன் இந்த விஷயம் தெரியல அப்படின்னு கேக்குறான் எப்ப கேக்குறான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரியலே இதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏன் தெரியல முன்னாடி தெரியல இப்ப தெரியுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் விற்பி வரலாம் விற்பி வந்ததுனால என்ன பண்ணிடுங்க இந்த விற்பி வரத்துக்கு முன்னாடி ஜீவனுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதனால ஜீவஸ்வரூபம் பிரகாச ஸ்வரூபமாக இருந்தாலும் சம்பந்தம் ஏற்படாததுனால அந்த விஷயம் பிரகாசிக்கல சம்பந்தம் வரத்துக்காகத்தான் இந்த விருத்தி ஏற்படுறது அப்படின்னு ஒரு இல்ல ஜீவன் வியாபக நா இருக்கிறதுனால அந்த விஷயத்தோட இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது சம்பந்தம் இருக்கு ஆனாலும் ஒரு ஒரு ஆவரணம் வந்து மறக்கிறது அந்த வஸ்துவ அதனால இவனால அத பார்க்க முடியுது அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்காக விற்பி தேவைப்படுறதுன்னு இன்னொரு பக்கம் இது ஆவரண அபிகார்த்த விறத்திகா இப்ப இப்ப என்ன ஆச்சு அவித்யாதிபத்தம் ஏன் இவனுக்கு மறக்கிறது ஒரு ஆவரணம் அவித்தியதான் அவித்திய வந்து இவனுடைய இடம் தியானத்தை மறக்கிறதுனாலே இவனுக்கு விஷயம் ஏற்பட முடியல அந்த அவித்திய போக்குறதுக்காக இந்திரியாதிமொழி ஒரு விற்த்திய விர்த்திங்கிற விற்பிங்கிறது தேவைப்படுறது அதுக்காக அந்த கரணம் அதுக்கு வேண்டிய ஜானேந்திரியம் சரீரம் போக்குவரத்து எல்லாம் தேவை இது யாருக்கு யாருக்கு அவித்திய வந்து ஆவரணம் பண்றதோ அவனுக்கு அதாவது ஜீவனுக்கு பரமேஸ்வரனுக்கு அவித்திய ஆவரணமே பண்ணாதியே அவித்யாவரணம் பரமேஸ்வரனு கிடையாது அவருக்கு எதுக்காக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரீரம் இந்திரியங்கள்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சுகம் அப்பிச்ச அவித்யாதிமதாரிணீராத்தியபேட்சா ஜானோற்பத்தி நானரஸ் ஈஸ்வரஸ் ஜானத்தை பிரதிபந்தம் பண்ணக்கூடிய காரணம்தான் அஜ்ஞானமும் சுகம் இந்த அஜானத்தை போக்குறதுக்காக உற்பத்திங்கிறது தேவைப்படாது அஜானம் ஈஸ்வரனுக்கு இல்லவே இல்லை அதனால அவருக்கு இந்த ஞான காரணங்கள் எதுவுமே தேவையில்லை விஷயத்தை பிரகாஷப்படுத்த மந்திர உஜயமும் ஈஸ்வரஸ் சரீராத்தியபேஷதாம் அனாவரண தரிசகிறதா சுவேதாசத ரூபநட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது என்ன ஈஸ்வரனுக்கு ஒரு விஷயத்தை பாக்குறது சரீரேந்திரியாதிகள் தான் தேவையில்லை அதே சமயத்துல அவருடைய ஜானத்தை எதுவுமே மறக்க முடியாது எல்லாமே அவருக்கு விஷயமாகும் அந்த ஜானத்துக்கு விஷயமாகும் இது ரெண்டும் இந்த மந்திரத்துல தெரிவிக்கிறது நதஸ்த காரியம் கரணம் வித்தியது நமச்சா கஜிக்யே பராசக்தியும் விவிதைவ்ரூயதே சுவாபாவிகானக் ஈஸ்வரனை பத்தி வர்ணிக்கிறது தசிய அந்த ஈ்வரனுக்கு காரியமும் கரணமும் இல்லை காரியம் சொன்னா சரீரம் கரணம்னு சொன்னா இந்திரியம் சரீரமோ இந்திரியமோ ஈஸ்வரனுக்கு கிடையாது அதே சமயத்துல ஈஸ்வரனுக்கு சமமானவரோ ஈஸ்வரனை காட்டிலும் உயர்ந்தவரோ பார்க்கவே முடியாது என்றே சமஸ்டா திருஷ்யதே அப்படி இருந்தாலும் அஸ்ஸ சக்தி பராசக்தி விவிதைவ்ருயது இந்த ஈஸ்வனுடைய ஒரு சக்தி இருக்கு மாயங்கிற ஒரு சக்தி அது பலவிதமா இருக்கு அனந்த விதமா இருக்கு பிரபஞ்சத்தெல்லாம் காமிச்சிருக்கு ஸ்ரூயது அதே சமயத்துல அவருடைய தியானங்கிற பலம் இருக்கு தியானங்கிற பலம் மாயையாக திருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு பதம் ஒரு சக்தியும் கிரியாசக்தி தியான சக்தி கிரியாசக்தி இது ரெண்டும் மாக இருக்கு அதாவது ஒரு காரணத்தினால ஏற்பட்டது இல்லை சித்தமாகவே இழந்துட்டு இருக்கு இந்த மந்திரம் இப்ப எதுக்காக இங்க கோட் பண்ணினார் அனபேட்சதா ஈஸ்வரன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு சரீரமோ இந்திரியமோ தேவையில்லை லதஸ்த காரியம் கரண்ச வித்தியோ காரியம் சரீரம் கரணம் அப்படின்னு தான் இந்த இடத்துல அதுக்காக தான் எடுத்துட்டு இருக்க ஆனா இதே மந்திரத்துக்கு அந்த சுவேதாசேகர பாஷ்யத்துல வேற தினசா அர்த்தம் பண்ணிருக்காரு காரியங்கிற சப்தத்துக்குற அர்த்தத்தை எடுத்துட்டா தான் இந்த சரீரம் இல்லைங்கிறதுக்கு இந்த மந்திரம் பிரமாணமாகும் ஈஸ்வரனுக்கு ஷரீரமும் இல்லை இந்திரியமும் இல்லை அப்படிங்கறதுக்காக தானே இந்த மந்திரத்தை பிரமாணமாக காமிக்கிறார் அதனால இந்த இடத்துல பாகம் என்ன நினைக்கிறார் இந்த காரிய சப்தத்துக்கு சரீரம் கரண சப்தத்துக்கு இந்திரியம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறார் அதுக்கு மேல கே ஒரு கேள்வி காரியம் கரணம் இல்லையு சொல்லியிருக்கே தவிர இது இல்லாமலே அவருக்கு தியானம் வருது ஒத்துகிறது அதுக்கு ஜான பலக்கிரியாச்சே சொன்னாலும் இது இல்லாமலே ஜானம் வரும்னு நேரடியா சொல்லக்கூடிய மந்திரம் அதே உபரிடத்துல இன்னொன்று இருக்கு அபாணிபாதோ ஜவனோ கிரகிதா சிவனோ ச வேத்தி வேத்தியம் நச்ச தாஸ்தி வேத்தா தமாகம் புருஷம் மகாந்தம் கையுமில்லை காலம் இல்லை ஆனால் கை செய்யக்கூடிய காரியத்தையும் கால் செய்யக்கூடிய காரியத்தையும் அவர் செய்யறார் கெவனகா கிரகிதா ஜெவனகான வேகமாக ஓடக்கூடிய கால்னுடைய காரியம் இதெல்லாம் பாதத்தினுடைய காரியம் அவருக்கு பாதம் இல்லை ஆனா அவர் வேகமாக ஓட முடியும் கை கை வந்து ஒரு வஸ்துவை எடுத்து எடுக்கிறதா கிரஹிக்கிறதா இது அதனுடைய வேலை கை இல்லாமலே அவர் கிரகணம் செய்ய முடியும் கண்ணுங்கிறது ஒரு வஸ்துவ பார்க்கறதுக்கு உபயோகப்படுறது கண் இல்லாமலே அவரால் பார்க்க முடியும் சசி கணவதி ஆ கர்ணனா காது இல்லாமலே கேட்க முடியும் அது என்ன இவ்வளவு ஒவ்வொன்றா தெளிவு முடியாது சபையி வேக்கியம் எதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவையும் அவர் தெரிஞ்சுக்கா யாரும் தெரிந்து கொண்டவனாக இருக்க முடியாது ஈஸ்வரனா ஈஸ்வர சுரூபம்னு எழுதிக்கணும் ஈஸ்வர சாட்சா வந்தால் ஈஸ்வரனை பார்த்து விடலாம் ஆனால் ஈஸ்வரன் ஆத்மாவாகவே இருக்கிறதுனால அவன் வேத்தியனாக ஆக மாட்டான் கத்திருக்கர்ம பாவம் வர முடியாது அதனால நஜ தஸ்யாஸ்தி வேத்தா ஈஸ்வரனை யாரும் அறிந்து கொண்டவனாக ஆக முடியாது காரணம் என்ன அவர் அறியப்படும் பொருள் இல்லை அவர் ஜாதாவாகவே இருந்துட்டு இருக்கார் ஜாதாவுக்கு சுரூபமாக அவருக்கு வேத்தா அவரை தெரிந்து கொண்டவன் இன்னொரு இருக்க முடியாது தமாகூர் ரக்ரியம் புருஷம் மகாந்தம் இவரையே அக்ரியம்னா எல்லாத்துக்கும் மேல முதல் பொருள் சொல்றேன் அவர் புருஷம் மகான் எல்லாம் இவர் தான் இதெல்லாம் கேட்டு ரொம்ப பூர்வக்ஷி கேட்கிறான் என்ன சொல்ற அதாவது ஜீவனுக்குத்தான் தியானம் வர்றதுக்கு சரீரம் இந்திரியமும் இதெல்லாம் தேவை ஈஸ்வரனுக்கு இதெல்லாம் வேண்டாம் சரீரேந்திரியங்கள் எல்லாம் இல்லாமலே அவருக்கு சர்வஜானமும் வரும் அப்படின்னு சொல்ற மன உன்னுடைய சித்தாந்தத்துக்கு இது பெரிய விரோதமா இருக்கு உன்னுடைய மதம் என்ன அத்ய மதத்துல ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதானே அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு நீ சொன்னால் ஜீவனுக்கு மாத்திரம் ஞானம் வரத்துக்காக சரீரேந்திரியாதிகள் எல்லாம் தேவை ஈஸ்வரனுக்கு தேவை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஜீவனே ஈஸ்வரன் ஈஸ்வரனே ஜீவன் சொன்னா ஜீவனுக்கு சரீரேந்திரியங்கள் வேணும்னு சொன்னா ஈஸ்வரனுக்கும் வேணும் ஈஸ்வரனுக்கு வண்டானீவனுக்கும் வண்டாந்தானே அப்படின் சரியாக அவிதாதிமத்தாரி ஜான பிரதிபகாரணரேஷீ இது சரியா இது இது பிராசிகிதம் கேக்கா சுலம்பிய கேட்டு நடுவில் நிதி தாவத் ஒரு பாடம் இருக்கு உனக்கு அதாவது உன்னுடைய மதத்துல ஈஸ்வரா தன்யா நாஸ்திகளு அந்த பாடம் கூட நல்லா இருக்கு ஆனா அது ஒரே ஒரு புத்தத்துல கிடைச்சதுன்னு கொடுத்து நாஸ்தி தாவத்துங்கிறது நிறைய புத்தகங்கள்ல இருக்கு நாஸ்தி தாவ தாவத்துல தவா உனக்கு உன் மதத்தில் ஞான பிரதிபந்த அதாவது அத்தியாதிகள் இருக்கக்கூடியவனாக ஒரு சம்சாரி ஈஸ்வரா தன்யா நாஸ்திக் ஈஸ்வரனை தனியான ஒரு ஜீவன் இது சொல்லிருக்கிறது அவனுடைய மதம் இருக்கு ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ அந்த ஈஸ்வரனை சொல்லிட்டு இந்த ஈஸ்வரனை காட்டிலும் தனியான சம்சாரியானவன் திரஷ்டாவானவன் யாரும் சொன்னது இவனை காட்டிலும் வேறாக ஒருத்தன் ராதா விஷயத்தை தெரிந்த அதாவது கந்தத்தை கிரகிக்கிறவன் இல்லை விசாரம் பண்ணக்கூடியவன் இல்லை அதாவது இவர்தான் எல்லாம் அப்படின்னு நீதான சொல்ற தற்க கிவிதம் உச்சதே சம்சாரின உற்பத்தி ந ஈஸ்வரஸ்யா இது சம்சாரிக்கு சரீராத வேணும் ஜானம் வருத்தது ஈஸ்வரனுக்கு வேண்டாம் சொன்னா பிரிச்சுட்டியே ஈஸ்வரன் வேற ஜீவன் வீரங்கிறது சித்தாந்தத்துக்கே ஹானி வருது சத்தியம் ஈஸ்வராதன்யம் என்னுடைய பங்கமும் இல்லா நான் சொன்ன விஷயமும் சரிதான் அர்த்தாங்கீகாரத்தை சொல்றது கரெக்டு அதுக்கு நான் பதில் சொல்லப்படாது ஆனால் அதுக்காக என்னுடைய சித்தாந்த பங்கம் ஏற்படுமோன்னு நினைச்சு விடாதே சித்தாந்த பங்கம் இல்ல அது நான் ஒத்துக்கிறேன் ஈஸ்வராதன்யம் யாரு ஜீவன் ஜீவன் ஈஸ்வராக்கிலூ தாஸ்தவாதிசாதிசியுகாதிசம்போம்னீவனே தேகேந்திரியாதிகளோட ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத ஒத்துண்டாகனாலையா அதில் ஒரு ஆத்மாபிமான ஆரம்பத்துல இருந்தே அத்தியாவசே தேகம் இந்திரியம் அதுலெல்லாம் ஒரு அகங்கர அபிமானத்தை வச்சுக்கிட்டுதான் அவனுக்கு மனுஷங்கர்த்தா புக்தா இத்தியாதி ஜானங்கள் அவனுக்கு ஒரு ஜீவத்துவமே அதனாலதான் ஏற்படுறது இப்ப தேகாதி உபாதி சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே உண்மையான ஈஸ்வர ஸ்வரூபமே இந்த உபாதியோட கூட இருந்துட்டு சேர்ந்து இருந்துட்டு என்ன ஆகிறதுனா ஜீவனாகிறது ஜீவனாக இருக்கிற அந்த காலத்துல அவனுக்கு தியானம் வரத்துக்கு தேகம் இந்திரியம் இதெல்லாம் தேவைப்படுது அதாவது எந்த உபாதியோட சேர்ந்து இவன் ஜீவனாகிறானோ அந்த உபாதியை அவன் உபயோகப்படுத்துகிறான் தனக்கு தியானம் வரத்துக்காக அப்ப யாருக்கு இந்த உபாதி சம்பந்தம் இல்லையோ ஈஸ்வரனுக்கு தேக இந்திரிய உபாதி சம்பந்தம் இல்லையோ அவனுக்கு இந்த விஷயம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேக இந்திரியாதிகள் உபயோகமுகம் இல்லை இப்ப என்னாச்சு அவுபாதிகமான பேதம் அதனால வஸ்தூல பேதமிலே அவுபதிதமான வந்து வித்தியாசம் காமிக்கலாம் காரியத்துல வித்தியாசம் காமிக்க முடியும் ஒரு திருஷ்டாந்தம் வியோமா ஆகாசம் ஆகாசங்கிறது ஒண்ணுதான் ஒரே ஆகாசம் கதத்துக்குள்ளையும் இருக்கு ஒரு பிரமண்டலுக்குள்ளயும் இருக்கு ஒரு பெரிய மலை கிரிகுகா மலைக்குள்ள இருக்கக்கூடிய குகையிலையும் இருக்கு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் சின்னதா இருக்கும் கமண்டலு அப்படின்னு சொன்னா அது ஒரு இருக்கும் கரெக்டான பெரிய பாத்திரமா வச்சுட்டோம்னா அதுக்கு தெரிஞ்சா இருக்கும் குஹைக்குள்ள இருந்தா அது அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த உபாரியெல்லாம் இல்லாமல் பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கும் சர்வமகா ஆகாசம் அதனால என்ன ஆகாசத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா சாதாரணமா எல்லாரும் சொல்றாங்கன்னா சூரியன் சந்திரன் சர்வ நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாசத்துக்குள்ள அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆகாசத்தை பார்த்து இப்ப மேல ஆகாசத்தை பார்த்தா சூரியன் சந்திரன் எல்லாமே ஆகாசத்துக்குள்ள இருக்கு இது எல்லாமே ஆகாசா இருக்கு இது எல்லாம் மேல பதிசா இருக்கு ஆகாசம் ஆகாசத்துல இது இருக்கு இப்ப கட்டத்துக்குள்ள ஆகாசம் அப்படியானால் அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கும் ஹட்டத்துக்குள்ள ஆகாசம்தான் இருக்கு அந்த ஆகாசமும் இந்த ஆகாசமும் ஒண்ணுதான் ஆகாசத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே இருக்குன்னு வச்சுப்போம் அவ்வளவு இடம் கொடுக்கறது அவ்வளவு பெரிய ஆகாசம் அது அதே ஆகாசம்தான் கட்டத்துக்குள்ள இருக்கு ஆனால் கட்டத்துக்குள்ள சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ எதுவும் கிடையாது ஏன் இதுக்காக ஆகாசம் வேற இந்த உபாதியால அவுபிகமான ஒரு ரூபத்தை பார்க்கும்போது அதுல அதுக்குன்னு ஒரு ஒரு தர்மம் கிடைக்கல ஒரு விசேஷமான தர்மம் வரைக்கும் அதனுடைய காரணம் இவ்வளவுதான் அதுக்குள்ள ஜலம் வச்சா இருக்க முடியும் இவ்வளவுதான் இருக்க உபாதிய விட்டுனு தனியா பார்த்தோம்னா அதனுடைய ஸ்வரூபம் அதனுடைய காரியம் வித்தியாசப்படுறது ஒரே வஸ்துல உபாதி சம்பந்தத்தினாலையும் உபாதி சம்பந்தத்தை விட்டும் ரெண்டு விதமாக பார்க்கும் போது வெவ்வேறு விதமான காரியங்கள் தெரிகிறது இருக்குதா அதே மாதிரி தேகாரி உபாதியோட சேர்ந்த அதே ஆத்மஸ்வரூபம் ஜீவனாக இருந்துட்டு அந்தந்த கரணம் இந்திய சரீரம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி தியானம் கர்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு உலாத ஈஸ்வரஸ்வரூபமோ தேகேந்திரிய அப்பேட்சிக்காமலை சர்வ் ஆசிகர் அப்படின்னு சொல்றதுல சொல்லு இந்த உதாரணத்துல தகச்ச பிரத்யவாரோக்கிருஷ்டி கரக்காரி ஆகா அவதி உபாத்திய சேர்த்து பார்க்கும்போது அந்த ஆகாசத்திலே வித்தியாசம் இது கடச்சித்ரம் சித்திரம் ஆகாசம் கட ஆகாசம் இது குஹாகாசம் இது மகாகாசம் அப்படின்னு வித்தியாசமான தக்திர்ப்பா இது வேரே அது வேரையாண்டு அட்ட வேரேனு அது ஒரு கிரமே இது வேற அது வேரணம் வரைக்கு அது கிராந்திஞானம் திஹாதிசன்ஜாத்தி அவிவேகரம்சாரி ஹேதமித் அதே போலதான் தேகாதி சங்காதம் என்ற உபாதியோடு சம்பந்தப்பட்டதுனால இந்த உபாதியோடு இந்த ஜீவஸ்வரூபத்துக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு அவிவேகம் அத்தியாதம் ஏற்பட்டதுனாலே இவன் வேற ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற ஒரு பேத புத்தி பேத பிராந்திங்கிறது ஏற்படுறது அந்த பிராந்தி லோகத்துல பிரசித்தமா இருக்கிறத நான் வச்சு இந்த பேசினி இப்ப பேசினி இப்படி இருக்கிற ஜீவனுக்கு தேகாதிகள் இருந்தா தான் ஜானம் வர முடியும் அந்த ஈஸ்வரனுக்கு தேகாவிதல் தேவை பிராந்தி இருக்கு லோகசித்தமான அந்த பிராந்திய வச்சுதான் இந்த பாணிபாதம் தக்கது திரும்ப கொடுத்தெல்லாம் ஒண்ணுமே வண்டிதில்லை ஜானம் வரது அப்படின்னு சொல்றதும் இந்த ஜீவேஸ்வர பேதம் இருக்கு ஜிவேஸ்வர பேதம்ங்கிறது கல்பிதமான பேதம் உண்டு கல்பிதமான பேதத்தை அங்கீகாரம் பண்ணி நம்ம இந்த வியவஸ்தல்றோம் காரிய வியவஸ்தான் கல்பிசம் வித்தியாசம் ஆயிடும் ஆகாசம் அந்த ஆகாசமே வேற வேற ஆயிடும் அதே மாதிரிதான் சம்சாரங்கிற தர்மத்துக்கு ஆச்சரியம்னு பாக்குறச்ச ஜீவன் வேற ஆயிடலாம் அவளுக்கு பேர் வந்துடுவது இவனே வேற வேற ஜெகத்காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்வரன் வேறாயிரம் உபயானுதமா இருக்கிறது சைத்தன்யம் இவனும் சைத்தன்யம் அவனும் சைத்தன்யம் ஒரே சைத்தன்யம் தான் இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு திருஷ்யதேச்ச ஆத்மனா தேகாதி சங்காத்தே அநாத்மனி ஆத்மத்வாதி நிவேசா மித்யாபுத்தி மாத்திரேண பூர்வபூர்வணா இதுல இருந்து ஜீவனுக்கு தேகத்துல ஒரு ஆத்ம புத்தி இருக்குங்கிறது ரொம்ப பிரசித்தம் திருஷ்யத்தே பிரத்யமா தெரிகிறது தேகாதி சஞ்சாரத்துல என்னன்னா ஆத்மத்துவ அபிநிவேசா நான் சொன்னா எல்லாருமே தேகத்தை காமிச்சுருப்பாங்க இது எப்படி இவனுக்கு வந்தது இந்த ஆத்மத்துவ அபிநிவேஷம் வித்யா புத்தி மாஸ்திரேனா அத்தியாதம் ஜானத்தினாலதான் இது ஏற்பட்டிருக்கு அத்தியாதம்னா பிராந்தி ஜானத்தினாலதான் இது ஏற்பட்டிருக்கு இந்த பிராந்தி ஜானம் எப்ப ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி பிராந்தி இல்லாம இருந்ததோ அப்படின்னு கேட்டா பூர்வ பூர்வான்னு சொன்னா இதுக்கு ஆதியே இல்லை ஆரம்பம்னு சொல்லியாச்சின்னா அதுக்கு முன்னாடி இவன் ஜானியாக இருந்திருக்கான் இல்லையா ஜானியாக இருந்தவன் எப்படி அஜ்யானியாக முடியும் ஆக முடியாது ஜானியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அஜ்யான வரத்துக்கு சான்ஸே கிடையாது அதனால இந்த அஜ்யானத்துக்கு ஆரம்பம் சொல்லவே முடியாது எப்போது இந்த பிராந்திய அத்தியாசம் ஏற்பட்டுக்குன்னு இப்போ ஏற்படுத்துக்கு முன்னாடி அத்தியாகப்படுத்துகிட்டே இருக்குது அனாதியாக சொரணும் பூர்வபூர்வ கிரமத்தினால் உத்தர உத்திரம் அந்த கிரமம் அது பாட்டுக்கு அனுபத்தி அனுபத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது அனுபத்திட்டே இருக்குது சதிசாரி தேஷித்திருப்பிண விசாரியும் போது பவனுக்கு தேவைப்படுறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எதப்பியுக்தம் பிரதானத்தனேகாத்மக மருகாதிவத் காரணத்தோப்தி நசம்ஹத்திய அசப்தின பிரத்யுத்தம் அவர் கேள்வி கேட்டான் பிரம்மங்கிறது ஏகமே அத்விதீயமாக இருக்கு அது வந்து பிரபஞ்சரூபமாக பரிணமிக்க முடியாது ஏன்னா நிறவயவமான ஒரு பதார்த்தம் எந்தவிதமான பரிணாமத்தையும் அடைய முடியாது என்னுடைய பிரதானம் நிறவயவும் இல்லை அது மூணு அவயவங்கள் வச்சுட்டு இருக்கேன் அதனால இந்த பிரதானம் ஜெகத் ரூபமாக பரிணமிக்க முடியும் அதனால ஜகத்துக்கு காரணமாக பிரதானத்தை வச்சுக்கணும் பிரம்மத்தை வச்சுக்க கூடாதுன்னு அவன் சொல்லியிருந்தான் அது சொல்றா இப்படி இருக்கிறது தான் காரணமாகணும் இப்படி இருக்கிறது ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நீ சொல்லக்கூடாது சுருக்கி எதை சொல்றதோ அதை நான் காரணமாக ஒத்துக்கணும் பிரதானத்தை பத்தி அதாவது ஆனது ஆத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் அதுக்கப்புறம் ஆச்சுன்னு சொல்றதோ அப்படி நாம ஏத்து நூட வேண்டியது அதுக்கப்புறம் அது உபத்தி சொல்றோம் நிறவயோமா இருக்கு இது எப்படி ஜெகத்துக்கு காரணம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு எல்லாம் நம்ம வந்து சொல்ல போறோமே அதாவது இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் இருக்கு முதல் பாதத்துல ஒரு ரெண்டு மூணு அதிகரணம் தாண்டியாச்சுன்னா பாக்கி எல்லாம் ஈஸ்வரன் எப்படி ஜெகத்துக்கு காரணமாக முடியும்ங்கிற கேள்விதான் அதுக்கு பதில் தான் ஈஸ்வரன் நிரவயமா இருக்காரு அவர் ஜெகத் எப்படி புரணிக்க முடியும் அப்படிங்கறதே ஒரு சூத்திரமே கேட்டுக்கிறது என்ன நிரவயவத்வ சப்த கோபோவா கிருஷ்ண பிரதக்தி நிரவயவத்வ அதாவது ஈஸ்வரன் மொத்தமும் ஒரே ஈஸ்வரன் இருக்கார் பரமாத்மா அவர் மொத்தமும் ஜெகத்தா மாறிட்டார்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ஈஸ்வரனும் இல்லாம போடுவாரு பாலானது கயிராக மாறிடுத்து பால் இருக்குமா கயிறு தான் அந்த மாதிரி இவரு மொத்தமும் ஜெகத் ரூபமா மாறிட்டார் அப்புறம் எங்க ஈஸ்வரன் இருக்க போறார் அப்படின்னு இல்ல ஒரு பாகம் தான் ஈஸ்வரன் ஜெகத்தாக பாக்கி அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சாவையும் மாறிடுவரே அப்படின்லாம் கேள்வி கேட்டு சுபதேஷ் சப்தமூலத்துவார்த்து சொல்லி உண்மையான பரிணாமம் இல்லை மாயையால் வரக்கூடிய பரிணாமம் தானே மாயையால் வரக்கூடிய அவர் ஸ்வரூபம் அப்படியே இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் அவர் ஜெகத் ரூபமாக பர்ந்திருக்கிறாருங்கிறதும் வரலாம் அப்படின்னு சமாதானம் சொல்ல போறோம் அதுக்காக பிரதானத்தை கொண்டு வந்து அல் தான் ஜெகத்துக்குக்காக நம்ம அவசியம் இல்லை தத்து பிரதானஸ்த அசப்தத்துவ இவ பிரத்யுத்தம் மேலே சொல்ல விஷயத்தை இங்கே சூச்சனை பண்றாரு யதாவது தற்கேனாப்பி பிர காரணம் நிறுவும் சக்கியதே நதானாதீனாம் தா பிரபஞ்சிஷ் நவிலக்ஷணத்துவாதே ஆதினா அந்த நவிலட்சணத்துவாத சப்தாதின ஆரம்பிச்சு நீங்க என்ன யுக்தி யுக்தியால ஜடந்தான் பிரத காரணமாக இருக்கணும் நீங்க சொல்லப்போறியா இல்லை யுக்தியால பார்த்தாலும் பிரம்மன் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்ல வேண்டியிருக்கும் ஜடமான பிரதானம் காரணமாக முடியாது அப்படிங்கிற விஷயத்த மேல நிரூபணம் பண்ணுறாங்க ரஜின அனுபவத்தேமானம்னு சொல்லி ஜடம் பிரதானம் காரணமாகவே முடியாதுன்னு சொல்ல இப்படியாக இந்த சூத்திரத்துல சதேவசம் ராசி இந்த வாக்கிய இந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றது எப்படி அர்த்தம் பண்ணணும்னு ரெண்டு பேருக்கு விவாதமாக இருக்கு சாங்கியம் சொல்றேன் சத்துன்னு சொன்னா பிரதானம்னு அர்த்தம் வச்சுக்கணும் நான் பிரதானம்னு அர்த்தம் வச்சுக்கணும் சொன்னான் இவர சொன்னார் இல்லை அடுத்த வாக்கியம் பாரு தைக்கான்னு வருது அந்த சத்து ஈஷணம் பண்ணினதாக சொல்லியிருக்கு அப்படியானால் ஜடமான பிரதானம் இங்க எடுத்துக்க முடியாது அதனால ஈஸ்வரனைத்தான் எடுத்துடாருனா அப்படின்னு ஒரு